கைய கட்டிட்டு பின்னாடி கொஞ்சம் அனாத நினைப்பு அதை போக்கிருவோமா கிருஷ்ணா புரியலே புரியும் சொல்லு பாண்டவர்களை கொல்லுவேன் கொல்லுவேன் சொல்லிட்டு பாண்டவர்கள் உன் தம்பி கிருஷ்ணா நீ என்ன சொல்றின் மூத்த மகன் நீழு நிறைய பொய்யே புழுகுதான் புலி அப்படி ஒரே விளையாட்டு கிடையாது வேடிக்கை சொல்றது ராமன் பிறந்திருப்பான் கிடையாது தேவிக்கு பிள்ளையா பிறக்கிற இருக்கிறான் விலங்கெல்லாம் உடஞ்சது உடஞ்ச உடனே அந்த விலங்கு உடஞ்சி தேவிக்கு பிரசவமாச்சு சங்கு சக்கரதாரியா கிட்ட நான் இங்க வளர்த்துக்கு வரல என கூட வச்சு அப்பா விட்டு எதிர்கால கொண்டு போய் உடஞ்ச சொல்லு அங்க நந்தகோபன் திருமாளிகள விஷ்ணு துர்க வந்து பிறந்திருப்பா என்னை விட்டுட்டு அவளை கொண்டு வர சொல்லு அப்படின்னு பிறந்த உடனே பேசினான் ஒரு குழந்தை பிறந்த உடனே பேசினா அம்மா என்ன கவா ஜன்னி வந்தே குழந்தை பிறந்த கிருஷ்ணன் பேசினா என்ன கொண்டு போய் அங்க விட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசினுக்கு என்ன பேரு திருப்பேடு கோவில் நிலையம் பேர் நித்தியானந்தன் அவன் என்றைக்கு ஆனந்த சொரூப்பியாக இருக்கிறவன் நாராயணன் கிருஷ்ணன் ஆனந்தமே வடிவமான மகிழ்ச்சிழல் ஜாலி சந்தோஷம் விளையாட்டு அழிமுஞ்சித்தனம் ஒப்பாரித்தனம் கிடையாது கிள்ளி விட்டு அடுத்தவன் அழ விடுவானே ஒழிய அவன் அழுது தான் வரலாறு கிடையாது ஊதுபத்தி காட்டி மணி அடிச்சு அதோடு நின்றுட்டோம் what is the concept of krishna abdinga nam enjoy pannala krishna abdinga enna sattvu ningala purinjikana osho rajnish seidhikar what is krishna abdin rajnish ayana solrar krishna abdinna enna nan aanandam happiness celebration enna eruna elladhi velayata or vilama nadathikite irukara life adha krishna anana krishna janmadhikku matu ninga parunga enna na pandum enna na batchana enna na paniyaram siram nomiki or panagathoda sel நம்ம காட்டுலயே ரொம்ப வருஷம் இருந்துட்டதால ஒரு பானகம் கிடைச்சாலே பெரிய விஷயம் ராமன் ஒரு பானகத்தை குடிச்சிட்டு கம்முனு முடிச்சிருவாரு கோகலாஷ்டமி வெள்ளச்சீட அது முறுக்கு தேங்குழல் வாழைப்பழம் கொய்யாப்பழம் என்னென்ன அத பத்தி பேசினா மணிக்கணக்கா பேசி கான்செப்ட் ஆப் கிருஷ்ணா அப்படிங்கறது பெரிய விஷயம் வருவா மறுபடியும் இவன் இந்த நேரத்துல கூட அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கான் பாருங்க நான் என்ன உண்மையில் இந்த கட்சிமா சொல்லி கடவுளே கூப்பிட்ட ஆனா வரமாட்டேன்னு சொன்னன இந்தியாவில இலக்கியத்திலயாவது இருக்கிறானே இலக்கியத்திலேயாவது ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க எனக்கு சாப்பாடு போட்டான் அரண்மனை கொடுத்தான் வள்ளல் அப்படிங்கிற புகழ் அடையிறது எனக்கு உதவியா இருந்தான் இப்படி எல்லாம் செஞ்சு அவனை நான் நட்டாத்துல விட்டுவிட்டு ஓம் பின்னால இன்னைக்கு நான் வந்தேன் அப்படின்னா இந்த உலக என்ன பார்த்து சிரிக்காதா கிருஷ்ணா இந்த கூப்பிட்டதையும் பதில் சொன்ன இடத்தையும் வெள்ளிபுத்திராழ்வார் விளையாடுறாரு பாருங்க கவிதையில் எப்படி விளையாடுறாரு நீர் வருவீர் இந்த நிலம் தெரிவீர் அப்படின்னா கிருஷ்ணன் தமிழ் எப்படின்னு கேட்டா பாருங்க ஒருமையை நீன்னு சொல்லணும் பன்மை நீங்கள்னு சொல்லணும் நீங்கள் வருகிறீர்களா அப்படின்னா பல ஆட்களை கூப்பிட்டதா அர்த்தம் இல்ல நீங்கள் வருவீர்களா அப்படின்னா மரியாதை பன்மைனு பேர் ஐயா நாளை காலை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீர்களா நீங்கள் உயர்வா சொல்லியா அப்படின்னா அது ஒரு கூப்பிடணும் இல்ல நீங்கள்னு கூப்பிடணும் இதுக்கு ரெண்டும் கட்டான ஒரு வார்த்தை இருக்கு அது என்ன தெரியுமா நீர் தஞ்சாவூர் டிஸ்டிக் போற தெரியும் என்ன சோதிக்குமா இருக்கு எப்படி இருக்கு நாளைக்கு காலம்பற நம்ம வீட்டுக்குனா வாருமே இது வரு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு மரியாதை கிடையாது அவன் கெடுத்துருவான் அதுக்கு என்ன பண்ணுவான் ரெண்டுக்கும் வய மீடியாவா நீங்கள் நீ ரெண்டையும் கலந்து நீர் வாருமே நீர் வேணா அப்படிங்கறது ஒரு மாதிரியான மரியாதை மரியாதை இல்லேன்னு சொல்ல முடியாது ஆனா முழு மரியாதை கிடையாது இப்ப நான் கேட்கிறேன் கிருஷ்ணனுக்கு என்ன தலையெழுத்து கர்ணனை நினைக்கிறான் ஏன்னா கர்ணன் முதல்ல குந்திக்கு பிறந்த பிள்ள வயசுல பெரியவன் கண்ணன் பெரிய கொள்கை பிடிப்புடையவன் அவன் நல்லா பாராட்டணும் நீங்கள் கூப்பிடணும்னு ஆசை ஆனா பக்தன் வந்துட்டான் நீனு கூப்பிட்டா தான் அவன் சந்தோஷப்படுவான் தடுமாறிட்டான் கிருஷ்ண நீங்கள் கூப்பிடுறதுக்கு மரியாதை இடம் கொடுக்குது ஆனா நீனு கூப்பிட்டாதான் அமன் விரும்புவா ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் நீங்களும் வரல நீயும் இந்த நிலம் பெறுவீர் நீர் வருவீர் இந்த நிலம் பெறுவீர் அப்படின்னு அப்பதான் சொன்னான் நான் வரமாட்டேன் நான் வந்த எனக்கு என்ன மரியாதை இருக்கு நன்றி கொன்று அப்பால் போவேனும் நான் நன்றி கொன்ற பாவிய ஆயிட மாட்டேனா எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்த இந்த துரியோதனை விட்டுட்டு போனா நன்றி கொன்ற பாவியான்னு ஆக மாட்டேனா அப்படின்னு என்ன பண்ண துரியோதன இப்படியே போய் மாடியில போய் நின்றுட்டு மாடியில பால்கனிலேந்து பாக்குறான் கிருஷ்ணன் இந்த ஊரை விட்டு வெளியே போறான்னா இல்லையா இல்ல இன்னும் என்ன குட்டிகளா பண்ணுவானு அப்படிங்கிற பயத்துல மேல போய் நின்னுட்டு அங்கே இப்படியே பார்த்தான் துரியோதன் அவன் பாருங்க போகும்போது அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியாருடைய புத்திரன் வெளியிலேருந்து வந்துகிட்டு இருந்தான் கலாட்டம் நடந்த போது இங்க இல்ல அவன் எங்கேயோ வெளியூர் போனவன் உள்ள வரான் கண்ணன் வரத பார்த்த உடனே அவனை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல முதல வணக்கம் சொன்னான் பதிலுக்கு கிருஷ்ணன் வணக்கம் சொல்லல வேணும்ன்னு அவன் தன்னை கும்பிடற போது கையில போட்டிருந்த மோதிரத்தை அழுவி கீழே விட்டான் பெரிய வட்டம் இப்படி இருந்தது ஒளிவட்டம் அப்படி இருந்தா மழை வரும் அர்த்தம் அஸ்வத்தாமன் சூரியனை சுத்தி ஒளிவட்டம் இருக்கு ஊருகோல் சூழ்ந்து இருக்கிறது அப்ப மழை வருமா நேரம் கெட்ட நேரத்துல வானிலை அறிக்கை நீங்க பெரிய மனுஷங்க என்ன கேட்கறாங்களோ அதை தொடர்ந்துதான் நீங்க பேசணும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசக்கூடாது இது ஒரு மரபு கிருஷ்ணன் கேக்குறான் சூரியனை காமிச்சு ஊருகோல் சூழ்ந்து மழை வருமா அப்படின்னு தான் இப்படி நிமிந்து இப்படி பாத்துட்டு அஸ்வத்தாமல் இப்படி பாத்தான் ஆமா ஊருகோல் சூழ்ந்திருக்கு கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு தான் கொடு அப்படின்னு தான் மோதிரத்தை பாருங்க மோதிரத்தை குடுத்தோன்னா கை அப்படி கொடுத்தனா கை கெட்டியா பிடிச்சிட்டு எப்படி வைக்குமா இருக்கியா அப்பால இருக்கிறாரு அப்படின்னு தான் முன்னூறு அடிக்கு அந்த ஆண்டே துரியோ ஊம படம் பாக்குற மாதிரி இருக்கு அஸ்வத்தாமலை நம்ப கூடாது திருட்டுப்பரண்மனையில் வளர்ந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுக்கிடுச்சு எப்படி கிருஷ்ணா மண்ணறிய விண்ணறிய உனக்கு நான் துணைன்னு கைபிடிச்சிட்ட இப்ப அவன் பேசின டைலாக் வேற அவன் பில்அப் பண்ணிக்கிட்ட டைலாகுரியா ஒரு பெரிய தேதி சொல்றது என்ன கிருஷ்ணன் துரியோதன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டான அவனுடைய இயல்புல தப்பான முடிவை அவன் எடுக்கிறதுக்கு விட்டுட்டான் கடவுள்மக்கு தண்டனைகளாகவும் பரிசுகளாகவும் தந்திருக்கிறார் காரணம் உங்களுடைய குணாதிசயமையை ஒழிய கடவுள் அல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு தண்டனைக்கும் காரணம் நம்முடைய குணாதிசயங்களை ஒழிய கடவுள் ஓரவஞ்சனையா நம்ம தண்டிக்கிறது கிடையாது நம்ம இயல்பு தான் நமக்கு எல்லாமே நம்ம இயல்பு நமக்கு பிளஸ் உண்டு பண்ணும் நம்ம இயல்பு நமக்கு மைனஸ உண்டு பண்ணும் எல்லா வகையிலேயும் நம்ம வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை நம்முடைய குணாதிசயங்கள் நிர்ணயிக்கும் எல்லாத்தையும் அப்புறம்தான் கடைசியா விசாரிச்சா தெரியும் அதெல்லாம் துரியோதனுடைய இயல்பு அவனுக்கு விரோதமா போயிடுச்சு எல்லா வகையிலயும் அதுதான் அவனுக்கு இப்ப பகையா போச்சு சரி இதுக்கு அப்புறமும் பாருங்க கிருஷ்ணா அடிச்ச கூத்து ஒன்னு ரெண்டு இல்ல அத்தையே பாத்துட்டு வரையாந்தி குந்திய போய் பார்த்தான் அரண்மனைக்கு போறான்ந்தி ரொம்ப ஆசையா கிருஷ்ணா வா வா நீ ஊருக்கு வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன் மித்திரர் கூட சொன்னார் நீ வந்து என்ன பாப்பே நான் ஆசையா எதிர்பார்த்துட்டே இருந்தேன் கிருஷ்ணா நீ வரலே நான் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்தேன் என்னோட அஞ்சு பிள்ளைகளும் சோகமா இருக்கிறாங்களாப்பா அப்படின்னு அஞ்சு பிள்ளைகளும் சோகிக்கிருஷ்ணன் கேட்டான் அத்தை அஞ்சு பிள்ளைகளா ஆறு பிள்ளைகளா கிருஷ்ணா நான் ஒன்னையும் பிள்ளைன்னு நினைக்கணும் நீ மருமகனாச்சேன்னு பார்த்தேன் என்னுடைய சோகிமா என்னையும் சேர்த்துட்டா ஏழு பிள்ளைகளா குந்தி பயந்துட்டா ஏலம் விட்டுக்கிட்டே போடுவான் போல் கிருஷ்ணா நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையே அப்படின்னா அது எப்படி புரியும் பெட்டியில வச்சுட்டியா அப்படி புரியும் நீ பெட்டில வச்சு அனுப்பிச்சல் ஒரு பிள்ளைய யாராவது வளர்கட்டும் அனுப்பிச்சல் தெரியுமா தெரியாதே கிருஷ்ணா தெரிஞ்சுக்கோ உன் பிள்ள அர்ஜுன கொல்லுவேன்னு சத்தியம் பண்ணி இருக்கிறான் பாரு அந்த கர்ணம் தான் உன் மூத்த பிள்ளை மயங்கி உழுந்து அந்த கர்ண எந்த கர்ணனை அர்ஜுனன் கொள்ளவே என்ன சொல்றேன் அர்ஜுனன் செத்துட்டான் கர்ணன் இருப்பான் செத்துட்டான் அர்ஜுனன் இருப்பான் நஷ்டமே இல்ல ஏ எப்படி அனுப்பி நடுங்கி போயிட்டார் அந்த பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு நீ இப்ப கவலைப்படுற அன்னைக்கே விட்டுவிட்டேன் எனக்கு தெரியாதுடா என அறியாம ஒரு பாசம் வரும் ஆனா என்னன்னு எனக்கு தெரியாது இப்பதான் புரிஞ்சதுன்னு அத இப்போ ஒண்ணு கெட்டு போல அவனை போய் நீ கூப்பிடு உலகத்துல எதுக்கு கட்டுப்படாதவனும் தாய்ப்பாசத்துக்கு கட்டுப்படுவான் நீ போய் கூப்பிடு ஒருவேளை பின்னோட கர்ணன் வந்துட்டான் போயிடுவான் பிள்ளைகள் ஆட்சியில் இருப்பாள் இந்த யுத்தம் இல்லாமயே சமாதானமா போயிடும் முயற்சி பண்ணேன் கிருஷ்ணா ஒருவேளை நான் போய் கூப்பிட்டு கர்ணன் வரலேன்னா வரலன்னா சும்மா வந்துடாத என்ன பண்ணணும் அவன் கண்டிப்பா அர்ஜுன கொண்டு நாகக்கணைய விட்டா என்னால காப்பாற்ற முடியாது மேல் மறுமுறை விட கூடாது என்ன அர்ஜுன எப்போதும் நான் காப்பாற்றிக்கிட்டே இருப்பேன் கூடவே மற்ற நாலு பேரும் எங்க தனியா இருக்கிற போது கர்ணன் மற்ற என் நான்கு பேரையும் சந்தர்ப்பம் வந்தாலும் சத்தியம் நீ கூப்பிட்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை வரலா இந்த சரி அப்படின்னு முடிவு பண்ணினாள் குந்தி தேவி அமைக்கிறார் காட்சியை மறுநாள் அந்த சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிற போது அப்படி வணங்கிட்டு உட்கார்ந்து தவம் பண்றான் கடுமையான தவம் பண்ணி கொண்டிருக்கிறான் கர்ணன் அப்போ குந்தி பார்க்க போனாலும் கதையை போற போது அவளால் அந்த வெயில் நிக்க முடியல குந்தி தேவியால உடம்பு இருக்கிற அந்த பட்டு புடவை இருக்கு இல்லையா அவருடைய புடவை அதை எடுத்து தன்னுடைய தலையே மூடிட்டு இந்த புள்ளை கர்ண நீங்க உட்காந்துருக்காங்க தவம் பண்ணிட்டு அவனையும் இப்படி இழுத்து இப்படி மூடினாலும் அவன் மேல ரயில் படக்கூடாது அப்படின்னு இழுத்து மூடினாலும் இந்த பெண்கள்னா அப்படி புடவை இப்படி எடுத்து தலையை மூடிக்குவாங்க ரயில் படகுற காலத்துல அது மாதிரி அந்த பிள்ளைக்கு சேர்த்து இப்படி மூடினாலாம் இது வியாசருடைய அழகான காட்சி சொல்லிட்டு வியாசர் சொன்ன சூரியனுக்கும் கர்ணனுக்கும் இடையில ஒரு மரப்ப துணியில உண்டு பண்ணினாலாம் ஏன் இந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவதற்கு வந்திருக்கிறாள் என்று சூரியன் தகிக்கிறான் அதுல இருந்து தப்பிப்பதற்காக மறைத்தாள் அவளுக்கு பிறந்த பிள்ளை பலகீனப்படுத்த போறாள் இவ வர கேட்டு அதனால ரெண்டுக்கும் நடுவில் துணியை எட்டு பிடிச்சாலும் தன் மேல நிழல் பட்ட உடனே எப்படி ஒரு மாதிரி திகை போய் கர்ணன் குந்திது பஞ்சபாண்டவர்களுடைய அன்னையா ஐவரது அன்னை என்னை தேடி வருவதென்றால் எனக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம் தாயே வருகருக்கு மட்டும் உனக்கும் நான் தான் கிருஷ்ணன் சொல்லுகிற எத்தனையோ பொய்கள்ல இதுவும் ஒரு பொய்யா நான் இன்னமும் நினைக்கிறேன் இல்ல சத்தியமான தாய் இப்ப வீட்டில் இருக்கிறதா வில்லி பாரத கதையமைப்பு ஒரு பட்டுப்படையாட்டு நான் தான் தாய நிரூபிக்கிறேன் இதுவரைக்கும் வந்து எரிஞ்சு போனவங்க பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டாங்க எரிஞ்சு சாம்பலா போயிட்டாங்க ஒருவேளை நீ அம்மாவா இல்லாம அந்த துணியை போத்தி நீ எரிஞ்சுட்டேனா பாண்ட பழி வரும் நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்கு சத்தியமா நான் தாண்டா அவனுடைய தாய் உன்னை பெற்று நான் பெட்டியில வச்சு அணிச்சேன் போய் துணியை கொண்டு வந்தான் அதை மேல உடுத்திக்கொண்டாள் குந்தி தேவி எரியல அன்றைக்கு ஊராத பால் அமிழ் இன்றைக்கு ஊரிற்றுனர் இதை விட தாய்மையை வேற என்ன சொல்ல முடியும் அப்போ பயத்துல விட்டா போறன்னு பிள்ளைய விட்டா தாய்மை அவனுக்கு இல்ல இப்ப அப்படி இல்லையா அன்றைக்கு ஊறாத அந்த பால் அவன் அதை அருந்துவான் போல் தாயினுடைய நெஞ்சலே தலை வைத்து அப்படியே தொடச்சு விட்டா தாய் குந்தி தேவி நகனே நீ மூத்த பிள்ளடா நீ தான்தான் அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் நீ ஒரு காரியம் பண்ணே நீ வந்துட்டா உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு நாங்கள்லாம் நிம்மதியா இருக்கலாம் சண்டையை நிறுத்தி உள்ளான் நீ வந்துடே உனக்கு ராஜ்யத்தை நான் கொடுக்க சொல்றேன் தருமன்ட்டு சொல்லி அம்மா நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான் நான் மூத்தவன் எல்லாம் சொல்லதான் நியாயம்தான் ஆனா நீ பெத்த என்ன வளர்த்தியா அன்பு இல்லாம என் பெட்டியில வச்சு விட்டுட்டியம் பெற்ற நீர் மகவு அன்பில் அந்த முகம் வாடிச்சு தாயா இருக்கமா இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம் பைய குத்தி காட்டுறானே உடனே மாத்திட்டா பெற்ற மகவு அன்பு இல்லாம அன்பு இல்லாமையோ அன்றி பெரும்பழி நானையோ விடுத்த உங்களுக்கு வெக்கமா இருக்கலாம் என்ன பண்ணு அந்த ஆதரித்து கொற்றமா மகுடம் புனைந்து கூட உண்டு எனக்கு கிரீடம் கொடுத்தாமா எனக்கு அரண்மனை கொடுத்தாமா எனக்கு சாப்பாடு போட்டாம அடுத்த வார்த்தை சாப்பாடு போட்டது பெருசு என்னோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பாடு போட்டா கீழா வச்சிருக்கோம் என்னோட குரு சேர்ந்து சாப்பிட்டு இருக்கானே ஒடிய ஒரு நாள் கூட சாப்பாடு போடு என்னை விட்டதில்லையே கூட உண்டு இதை விட பாரத வெண்பா அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அது ஒரு காட்சி சொல்றாரு பாருங்க பாரதம் பாடிய பெருந்தேவனார் வெண்பால சொல்றாரு துரியோதனும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது அடையாளம் பால் குடிச்சேன் ஒரு தூரம் எட்டு சொல்லுமா இல்லையா உலகம் துரியோதன வெள்ளிக்கிண்ணம் தான் உண்ணா தகைமையாளன் தன் எச்சில் தான் உண்ணா தகைமையாளன் அப்படிப்பட்ட துரியோதனன் கர்ணன் வீட்டுக்கு வந்தா என் எச்சில் தான் உண்பா போதுமா நட்பு அவன துரோகம் மட்டும் என்னால வர முடியுமா நீ என்ன விட்டுட்டு எனக்கு வாழ்வு கொடுத்த பெரிய உயர்வு கொடுத்துருக்கோகம் பண்ண முடியுமா என்ன எப்படி வர முடியும் இந்த இடத்துல பாருங்க தனக்கும் துரியோதனனுக்கு இடையில இருக்கிற நட்பு எவ்வளவு நெருக்கம் ஒரு நிகழ்ச்சி சொல்றான் கர்ணன் அருமையான நிகழ்ச்சி அம்மா நானும் துரியோதனுடைய மனைவி பானுமதியும் போகவில்லை என்று சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தேன் பானுமதி வாசல் பக்கம் பார்த்தபடி உட்கார்ந்திருக்கிறாள் நான் வாசலுக்கு முதுகு காட்டிக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன் துரியோதனும் உள்ளே வந்திருக்கிறான் அம்மா எனக்கு தெரியாது கணவன் வந்தவுடனே எழுந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பானுமதி எழுந்திருந்திருக்கிறாள் நான் என்ன நினைத்து விட்டேன் தெரியுமா ஆட்டத்தில் தோற்று பயந்து பாதியில் ஓடுகிறாள் என்று எண்ணிக்கொண்டு உட்கார் என்றவள் இடுப்பை பிடிக்க போய்விட்டேன் அவன் வந்திருப்பது கருதி எழுந்திருப்பவளை நண்பனுடைய மனைவியை அந்தரங்கமான இடத்தில் இடையில் கை வைத்து நான் எழுக்க அவள் இடுப்பிலே கட்டியிருந்த மேகலை என்பது அருந்து கீழே எழுந்து விட்டன் அடுத்த விநாடி கலகல கலகல இந்த சிரிக்கிற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தால் துரியோதன் நிற்கிறான் என் உடம்பு வியர்த்து விட்டது பாருங்கல்லாம் நண்முத்துக்கள் அவள் கண்ணில் கண்ணீர் வந்து கண்முத்துக்கள் என் உடம்பில் வியர்வை வந்து வெண்முத்துக்கள் ஆனால் துரியோதனன் வாயெல்லாம் பல்முத்துக்கள் தெரிய சிரிக்கிறான் அம்மா அதுக்கு அடுத்த வார்த்தை இன்னும் அதவடை அழகு என்னன்னா துரியோதன் என்ன கேட்ட கர்ணனை பாத்து கர்ணா இந்த முத்துக்களை நீ எடுக்க நான் கோக்கவா நான் எடுத்து நீ கோக்குரியா அருந்து கீழ விழுந்திருக்கு மேகலையில இருந்து முத்து என்ன அர்த்தம் தெரியுமா இந்த கோக்குறதுக்கு கை நடுங்காம இருந்தா தான் கோக்க முடியும் தப்பு நடந்து போச்சோன்னு பயம் இருந்தா கை நடுங்கும் கோக்க முடியாது உனக்கு பயம் இல்லையா கை நடுங்காது நீ கோத்துக்குடிய அப்படி உனக்கு பயமா இருந்தா நான் கோத்துக்கு ஏன்னா நான் சந்தேகப்படல இப்படி மனைவியன நடுவுல தொட்டத சந்தேகமா இல்லாம எங்கிட்ட அன்பு காட்டின ஒருத்தனை எப்படிமா விடமுடியும் முடியும் பாட்டு பாருங்க என்ன அழகு மடந்தை பொன்திரு திரு மேகலை மணி உகவே மாசுகர திகழும் ஏகாந்த இடம் தனில் பொறிந்தே நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கூக்கவோ என்றான் திடம் படுத்திடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே இனி எனக்கு புகழும் கருமமும் தருமமும் என்றான் அவ்ள நம்பிக்கை துரோகம் எப்படி நீ சொல்லும் அவமானத்துக்கு யார் காரணம் இந்த குந்தி அவ எதிர வந்த போது அவளை காயப்படுத்திருக்கலாம் அசிங்கமா பேச அந்த அன்பு தாய் அன்புனால அவள் மேல சாஞ்சானே ஒழிய அவளை சொல்ல இத எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டான் சரிமா நான் வர முடியாது நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு இவ்வளவு நாளா வராது நீ இப்ப என்ன தேடி வந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்தேன்னு என்னமோ என்கிட்ட கேக்குறதுக்கு நீ வந்து என்ன வேணும் கேளு நான் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தேன் யார் யார் கேட்டாலும் உனக்கு என்ன இல்லைய நான் சொல்ல போறேன் கேளுத்தரமாட்டேன்னு மரத்த அஞ்சு பிள்ளைகளாவது சாகாம இருக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் அதெல்லாம் ஒரு வரம் கேட்க போறேன் தெரியா சொல்லுமா நாகாசரத்தை ஒருமுறைக்கு மேல மறுமுறை விடாதடா யாராவது ஒரு வீரன் ஒரு அம்பு விட்டு குறித்தி போய் மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைச்சா கூட நீ கொல்ல கூடாதுடா அர்ஜுன வேணா கொன்னு கோ பலசாலி மற்ற என் நாலு பேரையும் நீ கொல்ல கூடாதுடா அவங்க எனக்கு சமயமே இல்ல கொல்ல மாட்டேன் வாங்கத்தான் வந்தேன் நீ கொடுத்துட்ட நீ வரமாட்டேன்னு அப்ப நான் போயிட்டு வரமா அப்படி கையை கூப்பிக்கிட்டு வாசல் வரைக்கும் போன குந்தி திரும்பி திரும்பி பார்த்தா அந்த வாசல்ல திரும்ப வேண்டி அந்த வாசல் படி அப்படி திரும்ப போற போது மகனை கடைசி ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பின கர்ணன் உள்ளேன்னு கூப்பிட்டான் அம்மா இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் நீ வந்த உன் பிள்ளைகளுக்கு ஞாபகமா வரம் கேட்ட ஆனா எனக்கு எதாவது வேணுமான்னு கேட்கணும்னே உனக்கு தோணலையா இத்தனை காலத்துக்கு அப்புறம் வந்தும் கூட மகனே உனக்கு எதாவது வேணுமா அப்படி கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா ஓடி வந்தா குந்தி நான் தப்பு பண்ணிட்டேன் போயிட்டேன் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியலடா நான் தவறு பண்ணிட்டேன் நான் அன்னைக்கும் உன்னை கவனிக்கல இன்னைக்கு நான் கவனிக்கல இன்னைக்கு நான் சுயநலமா இருக்கிறேன் என்னை ஒழிய உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும் எனக்கு தோணலை பெருசா எடுத்துக்காது எவ்வளவோ நடந்தது அதையே பெருசா எடுத்துக்காதான் இத பெருசா எடுத்துக்க போறேன் எனக்கு ரெண்டு வாரம் கூட நீ கடனாளியா போ கேட்ட வார கேட்கிறேன் என்ன இப்ப நான் மகன் உனக்கு தெரிஞ்சு போச்சு ஆமா இது வெளியில போய் எல்லார்டையும் சொல்லணும்னு தோணுது அப்படி செஞ்சுதான் நீ யார்டியாவது போய் கர்ணன் தான் என் மகன் வெளில சொல்லிட்டேன்னா அந்த நிமிஷத்திலேயே துரியோதனை நம்ப மாட்டேன் காலம் அவங்க விசுவாசமா இருந்தேன் ஆனா நீ இப்ப இந்த உண்மையை வெளியில சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என் மேலக்கு போயிடும் காலம் நடப்பினா வாழவே முடியாது அப்ப என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றியா அப்படின்னு அதுக்காக சொல்லாமே இருந்துறாத அப்ப நான் எப்ப சொல்லணும் நான் சாகரபோது அம்மானு கதறிக்கிட்டு கீழே விழுவேன் அப்ப மடியில எடுத்து போட்டுக்கிட்டு ஊரறிய அந்த ரகசியத்தை சொல்லி அழு சாங்கற போது தெரியும் உலகத்து போச்சு வெற்றி பெற போவது நாம அல்ல தர்மம் தான் வெற்றி பெறும் நாம வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும் பாருங்க துரியோதனனுக்கு இந்த செய்தி தெரியக்கூடாது நீ ராஜ்யம் தரேங்கிற நான் வாங்கின துரியோதன கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு பெரியமா அவன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் வரையில இந்த செய்தியை வெளியில சொல்லாது ரொம்ப அருமையான இடம் மகாபாரத ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகான இடம் ஆனா மரண தடுவாயில் நீ சொல்லாமே இருந்துட்டேனா ரகசியம் புதஞ்சு போயிடும் அப்ப நீ அம்மா நான் அழுகிற போது என்னை வெளியில சொல்லி கதறி அழு இங்கதான் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் கண்டிப்பா தன் அவமானத்துக்கு காரணமா இருந்த ஒருத்தர் அதை ஒத்துக்கொள்ளுகிற போது உலகத்துக்கு சொல்லணும் தான் நம்ம நினைப்பே ஒழிய மறைக்கிறது நினைக்க மாட்டோம் நான் ஒருத்தர் வீட்டுக்கு போறேன் அவருடைய குழந்தைய மடியில கொடுக்கிறார் சந்தோஷம் அந்த குழந்தைய வாசிர்வாதம் பண்ணி வாழ்ச்சி விட்டு கொடுத்துட்டு நான் திரும்பி வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்கிறாங்க குழந்தை கருத்துல செயின் காணும் அவங்களுக்கு முடிச்சா என்ன சொல்ல முடியாது அவர் இயல்பு இருக்குறதுக்கு முன்னாடி எடுத்தது தான் சும்மா இல்லாமல் ஆசிர்வாதம் பண்ணாரு போனதுக்கு அப்புறம் செயின் காணும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அவருக்கு அப்படி இப்படி சுற்றி சுற்றி சுற்றி எங்கெங்க ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாரு பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா என்னீங்களா உங்களை குழந்தை எடுத்தீங்களா அப்புறம் ஆனா நீங்கதான் காரணம் ஆனா முன்னாடி இருந்துதான் அப்புறமா இல்லையா அப்படிதான் அவங்க சொல்றாங்களான்னு எனக்கு எவ்வளவு கோவமா இருக்கும் என்னடா ஏண்டா அந்த வீட்டுக்கு போய் குழந்தை எடுத்தோம் வேண்டாந்த வேலை தானே பண்ணிட்டோம் நாம ஒரு வருத்தூறு பேர் நடந்து வீட்டில் எடுக்கும்போது விழுந்துருக்கு அப்படியே கிடையாது அப்படியே மாசம் கழிச்சு சோபாவை நகத்துற போது நாம இப்படி தெரியாத சொல்லிவிட்டோமே அப்படின்னு அவங்களே ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் பெருசா நீங்க எடுத்துக்கூடாது நாங்க ஏதோ ஒரு இதுல சொன்னா எப்படியோ அப்படி ஒரு மாதிரி தப்பா ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க ஆனா குழந்தை செயின் கிடைச்சிருச்சு எங்க மனசு கேட்கல ஆனா அவங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு வந்தோம் நான் என்ன சொல்ல ஒண்ணு யோ எத்தனை பேர்ட்ட நீ சொல்லிருப்பது வரைக்கும் முன்னூறு பேர் சொல்லிருப்பியா ஆமா முன்னூறு பேருக்கு போன் பண்ண தப்பு என்னது அவரது இல்ல தப்பு அவரது இல்ல மூணு பேர் சொல்லு பேப்பர்லயே ஒரு விளம்பரம் போச்சு தெரியும் வாழ்க்கையில் விஷயத்துல அவமானப்பட்டுட்டோம்னா அந்த அவமானத்துக்கு யாரு காரணமா இருக்கிறாங்களோ அவங்க மன்னிப்பு கேட்கற போது எல்லாருக்கும் இது தெரியணும் நினைப்பமா இல்லையா இப்ப கர்ணனுடைய நிலைமையில நாம இருந்திருந்தோம் குந்தி தேவி இப்படி வந்து மகனே மன்னிச்சுக்கோ நான் கொஞ்சம் இரு தினத்தந்தி நிருபர கூப்பிடறேன் பெரிய போனால் யாவருக்கும் தெரிவிக்கப்படுவது நான் சின்ன வயதில் தவறு செய்து பெற்ற பிள்ளை கர்ணன் வணக்கம் நன்றி குந்தி ஒரு விளம்பரம் எங்க அவமானிருக்காங்க கோபம் வருமா வராதா யோசிச்சுக்கணுமா இல்லையா இடத்துல ஆனா அவன் சொல்றான் பாருங்க வெளிய சொல்லாதே அதான் பெருந்தன் பெருந்தன் ஒரு வரலாறு ஒன்று ஒரு ராஜா கிட்ட ஒரு வித்வான் பாடி பரிசு வாங்கறதுக்காக போனார்கள் போய் பாடினார் நல்லா பாடினார் அந்த ராஜா கேட்டா உனக்கு என்ன பரிசு வேணும் ஒன்னும் வேணா நீ கூட வரணும் நீ குளிக்கிற குளத்துக்கு நீ வந்து நிக்கணும் நான் அந்த குளத்துல கைகாலாம் கழுவுவேன் அந்த நீ வேடிக்கை பாக்கணும்னா ராஜா ராஜா பார்த்தா நட்டுகிட்டு கைட்டு போச்சா நான் முத்துமால வயத நெக்லஸ் எது வேணாலும் தரேன் அப்படின்னு பாராட்டின அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ குளிக்கிற குளத்துல வந்து நான் கையை காலதான் கழுவு வந்து பாருந்தானே சரி என்ன பண்ண முடியுதான் மெனக்கட்ட எல்லாம் வந்து அப்படின்னு அதை இறங்கி தண்ணி எடுத்து வாயிலாம் கோபிடிச்சு ஒரே கொனஷ்டம் பண்றாங்க அந்த குளத்து காவல் காரணம் கொடுவான் பாத்துக்கோ நல்லா பாத்துக்கோ அது பாரு நான் தான் இங்க எல்லாம் கையை காலம் கழுவி துப்பிக்கிட்டு இருக்க ராஜா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க நீ பாத்துக்கோ பாத்துக்கோன்னு ராஜாக்கு ஒண்ணும் புரியல என்னடா நிறந்ததுன்னா அது இவன் வரும்போது என்ன இருக்கு ராஜா குளிக்கிற குழம்பு தெரியாம இறங்கி கை காலை கழுவி வாய்க்கு போனான் காவல்காரன் பொடதியில் வச்சான் வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் என்ன ஏதோ நான் பார்த்ததால உயிரோட தப்பிச்சு ராஜா பாத்திருந்தாருன்னா உன் தலையே போயிருக்கும் இப்ப அதனால ராஜாவை பார்க்க வச்சு அதையே செஞ்சு என் தலை போகல நிரூபிக்கணும் அவன் என்னென்ன பறிச்சு கொடுக்கறேன் அதெல்லாம் ஒன்னும் ஆனா அப்படின்ட்டு இதை நிறைவேற்றி கூட்டு கொண்டுட்டான் மனுஷன் விஷயத்தில ஜெயிக்கணும் நினைப்பான் போனாலும் கவலைப்பட மாட்டான் இது வந்து ஈகோ மனுஷனுடைய அகங்காரம் இப்போ யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவருக்கு ஆனா அவன் அப்ப கூட அதை விட்டுக் கொடுக்காம பாருங்க இந்த விட்டுக் கொடுக்கறது பெருந்தனையோட உச்சி கர்ணனுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் வெளியே சொல்லாது கடற்பார் எனக்கே வழங்குவர் வழங்கில் யாம் அது என் கைவரும் துணைவன் நீ காப்பாற்ற வேண்டிய விஷயம் சொல்லாது அது மட்டுமல்ல கடைசியில் நீ இப்படி எடுத்து அழு என் பிள்ளைன்னு சொல்லி அழு அப்படின்னு வரம் வாங்கினா குந்தி அந்த இடத்தை விட்டு புறப்பட்ட இன்னொன்னு வில்லி பாரத கதையமைப்பில் இந்திரனுடைய கவசகுண்டலத்தை கர்ணனுடைய கவச குண்டலத்தை இந்திரன் மூலமா கிருஷ்ணன் வாங்கினது இங்கேயே முடிஞ்சு போனதா வரும் கதையில யுத்தத்துக்கு முன்னாடி வரும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லிடுறேனே அதாவது கிருஷ்ணன் ஏற்பாடு பண்ணாமா இந்திரன் நினைச்சு இந்திரன் அர்ஜுன காப்பாத்தணும் எண்ணம் உனக்கு உண்டா இல்லையா அப்ப நீ ஒரு காரியம் பண்ணணும் உனக்கு தெரியும் சூரியனுடைய குமாரன் கர்ணன் அவன் உன் பிள்ளைய கொல்லுவேன்னு சபதம் பண்ணி இருக்கிறான் அப்ப அவனை கர்ணனுக்கு ஒரே ஒரு பலகீனம் உண்டு யார் வந்து எது கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாம கொடுத்தே அவன் பழகி இருக்கிறான் நீ என்ன பண்ற ஒரு ஏழை பிராமணன் வடிவத்தெடுத்து வீட்டுக்கு போ போயி அவனுடைய கவச குண்டலங்களை கேளு அது கூடவே பிறந்தது அது இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் கொல்ல முடியாது கவச குண்டலங்களை தானமா வாங்கிட்டு வந்துடு மத்தனை நான் பாத்துக்கிறேன் ஒரு ஏழு அந்தன வடிவத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் கரணைய வீட்டுக்கு போறான் அது வரைக்கும் எல்லாத்துக்கும் முடிச்சிட்டு அப்பதான் அப்ப வந்து வாசல் பிராமணன் கரெக்டா பண்றான் கூப்பிடு ஐயாவை கூப்பிடு நான் வாங்கிட்டு தான் போவன் தானம் வாசல் இருக்கலாம் சொன்னா இப்பதான் தான் கொடுத்துட்டு சாப்பிட போயிருக்கிறாரு பிராணம் வாங்குறீங்களேடா நாளைக்கு வாடா அப்படின்னு ஆனாலும் நாளைக்கு எல்லாம் வர முடியாது நான் இன்னைக்கே வாங்கிட்டு போவேன் அப்படின்னு கர்ணன் சத்தம் கேட்டு வெளியே வந்து காவல் காரணம் கேட்டா என்ன சொன்னேன்னு கழவர போயிட்டு நாளைக்கு வான் சொன்னேன் வரவர் மாதிரியா நாளை வரைக்கும் இருப்பாரான்னு தெரியல நாளைக்கு வாங்க உள்ள கைய புடிச்சு கூட்டிட்டு போய் இந்திர உக்காத்தி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இல்ல நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ இல்லேன்னு சொல்ல மாட்டியே அப்படி சொல்லி எனக்கு பழக்கமே இல்ல உங்களுக்கு என்ன வேணும் நான் கண்டிப்பா தருவேன் என்ன வேணும் கேளுங்கோ அப்படின்னு எனக்கு என்ன வேணும் எனக்கு ஒண்ணு பெருசா ஒண்ணு வேண்டியது இல்ல நீ பேசும்போது இந்த காதல ஒரு குண்டலம் ஆடிக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த குண்டலமும் உடம்புல எப்போதும் இருக்க ஒரு கவசம் அது ரெண்டும் எனக்கு தானமா கூட ஒரு வினாடா இப்ப நாம கர்ணன் நிலையில இருந்தோம்னு வச்சுங்க ஒரு ஏழாம் பிராமணன் வந்து கவசம் கேட்டா என்ன கேட்போம் ஏ உனக்கு எதுக்கு நீ என்ன போர்க்களத்துக்கா போற இங்கேயாவது அடகு வச்சு அஞ்சு பத்து சாப்பிட போறியா அதுக்கு நேரம் அஞ்சு பத்து வாங்கிட்டே போ இதெல்லாம் கையிட்டி உனக்கு என்ன போகுது உனக்கு தேவை இல்லாத எதுக்கு கேட்கறேன் கேட்டிருப்போம் ஆனா அவனுக்கு அந்த குணம் தர்றேன்னா தர்றேன் தான் தர்றேன் இஷ்டன் நினைச்சிட்டு போய் சூரியன் ஒரு வினாடி தொழுக பண்ணிட்டு இந்த கவச குண்டத்தை நினைக்கிறான் பாருங்க சூரியன் உள்ளேந்து ஒரு வாக்குறவன் யாருன்னு தெரியாது அவன் பிராமணன் இல்ல அவன் இந்திரன் இந்திரனுக்கு அவன் இருந்தா சூரியனுக்கு அவன் நீ நாடு முழுக்கவே பிரச்சனை அதுதானே சூரியனுக்கு அவர் புள்ளிய காப்பாத்தி மகாபாரதம் இந்திரனுக்கு அவர் புள்ளிய காப்பாத்தணும் ஆசை எப்படி சரியா வருமா உள்ளே குரல் கொடுத்துட்டாரு எப்படி குரல் கொடுத்தாரு அப்பா வந்துருக்க யார் தெரியுமா ஏழை பிராமணன்டா இந்திரன் உன் பலஹீனப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறான் கோஷங்குல குடுத்துட்டேன்னா அவ்வளவுதான் பலம் போயிடும் அப்படின்னு பாருடைய குணம் இந்திரா ஆமா கண்டிப்பா எடுக்கல மனுஷன் தேவேந்திரனே வாங்கிட்டான் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை வாங்கிட்டு இருக்கிறது போய் தேவலோபத்த வரைக்கும் பாப்புலாரிட்டி போய் தேவேந்திரனே வந்து பிச்சை எடுத்தான் இந்த வாய்ப்பு முடியும் கண்டிப்பா கொடுப்பேன் கவலையப்படலிபுத்திர பாருங்க ரொம்ப முக்கியமான இடம் பல பேர் குடுப்பான் துக்கம் குடிப்பான் தெரியுமா அனுஷ்டிப்பான் கடவுள நன்கொடைக்கு போறவங்களுக்கு தெரியும் போவாங்க கடவுள் முதலாளி உட்கார்ந்து இருப்பாரு முதலாளி மேலும் அப்புறமா வாங்க இன்னும் சில பேர் கோபத்தான் எழுதிக்காடி மறுபடியும் வாங்க போயிட்டு அப்படியே துக்கமா உட்கார்ந்து வருவாங்க கறந்துட்டு போயிட்டாங்க யோசிக்கணும் கொடுத்தவன் துக்கமா தான் உட்காந்துருக்கான் உலகத்துல கறந்துட்டு போயிட்டான்பா என்ன பண்றது ஐநூறு ரூபாய் ரூபாய் இறங்குது இப்ப கொடுத்துட்டு மனுஷன் துக்கமா இருக்கலாமோ நான் ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம நாட்டில் ஒரு விளையாட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு இப்ப எல்லாம் போச்சு அதெல்லாம் அப்பெல்லாம் அம்மா சாதம் ஊட்டுவா இப்ப சாதம் ஊட்டுவே நேரம் இல்லை அது தட்டு போட்டு ஒரு ஸ்பூன் போட்டுரும் அது குத்தி குத்தி குத்தி குத்தி எல்லா பக்கம் சேர்ந்து முடிஞ்சா சாப்பிடும் அப்பதான் அம்மா ஊட்டி விடுவா அதாவது இந்த உள்ளங்கையில தாங்க உங்க உள்ளம் இருக்கு இந்த உள்ளங்கையில உங்க உள்ளம் இருக்கு இதுல பெசைஞ்சு இந்த குழந்தைக்கு ஊட்டுங்க பாசமா இருக்கும் அதான் கரெக்ட் இந்த உள்ளங்க ரேக ரேகையே இல்லை இது எல்லாம் நுண் உயிரிகள் இது ஒவ்வொன்றும் நுண் உயிரி உங்க உங்களுடைய உள்ளத்துக்கான வெளிப்பாடு இது இதுல நல்ல பெசஞ்சு அந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டினா அது அன்பா இருக்கும் மற்றபடி ஊட்டினா அதுக்கு அந்த உறவு குறைஞ்சு போயிடும் குழந்தைக்கு நமக்கு இந்த உறவு குறைஞ்சி போயிடும் இதெல்லாம் பழைய வழக்கம் அந்த காலத்துல சாதம் விட்டுற போது கலாட்டா போனோம் சாப்பிட மாட்டேன்னு கலாட்டா போடணும் எப்படி பாத்தீங்களா வாய்க்குள்ளே வச்சிட்டு ஒரு டைலாக் அடிப்பா கையாட்டு சொல்லி சாதம் போட்டு பருப்பு போட்டு நெய் விட்டு சில வீட்டுல போட முடியாத சொல்லிவிடுவாங்க அதுல சாதம் போட்டு பருப்பு போட்டு நெய் ஊத்தி கீரை போட்டு கடைஞ்சு அந்த குழந்தை அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் கடைஞ்சு அப்பறம் அஞ்சு வரை முடக்குவாங்க அதோ அந்த மாமாவுக்கு கொஞ்சம் அதோ அந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் அதை தப்பா வேடிக்கை பாக்கணும் அந்த தாத்தா வைக்க வேண்டியது அதோ அந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் ஊர்ல இருக்கிற சித்தி சித்திக்கு கொஞ்சம் அந்த குழந்தை எப்படி சந்தோஷமா எப்படி பாத்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் பாட்டிக்கு கொஞ்சம் இப்படி அஞ்சு வரைலையும் மடைக்கிற கடைசியில ஊர்ல இருக்கிற தாசாவுக்கு கொண்டு போற வழி எங்க இருக்குன்னு கேட்டு கிச்சி கிச்சி கிச்சி கிச்சி அப்படி கொண்டு போனா அந்த குழந்தைங்க சிரிக்கும் இது என்ன விளையாட்டுறது அதாவது சோறு திங்குற போது அஞ்சு வர்ல மடங்கு தாத்தா கொஞ்சம் மாமா கொஞ்சம் பெரியப்பா கொஞ்சம் என்னன்னு நாம மட்டும் திங்கப்படாது பத்து பேருக்கு திங்கணும் கல்ச்சர்ல உண்டு பண்ணணும் அதை விட முக்கியம் வரும் வராம சிரிக்கிறதுக்கு பழகணும் அதுக்குதான் ஒண்ணு கிச்சி கிச்சி மூட்டு சிரிக்க வச்சு குடுத்துட்டா சிரிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை விளையாட்டுல வச்சா இதுக்கு இதுக்கு சைக்காலஜில கண்டிஷனிங் பேரு என்ன கண்டிஷன் சொல்றேன் பாருங்க நாய எப்படி பண்ணுவான் சைக்காலஜி கண்டிஷனிங்ல நாய் வீட்டுல வளர்க்கிற போது பாருங்க வீட்டுல நாயோட சிட்டி ஒரு மணி இருக்குங்க சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் அடிச்சுட்டு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா இந்த நாய்க்கு என்ன புத்தி வரும் யாராவது மணி அடிச்சா இருக்காக்கு சாப்பாடுக்கு சம்பந்தமே கிடையாது பட் அதுக்கு மைண்ட் கண்டிஷன் ஆயிடும் எப்படின்னா அந்த மணியோட சாப்பாடு தொடர்புடையது அந்த மணி அடிச்சுட்டு அந்த சாப்பாடு வந்துடும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உண்டாயிடும் சம்பந்தம் இல்லாத ரெண்டு விஷயத்தை லிங்க் பண்றதுக்கு பேர் சைக்காலஜி கண்டிஷனிங் அப்படின்னு பேர் நம்ம பெற்றோர்கள் எப்படி கண்டிஷன் பண்ணிட்டாங்க இதை விட வியாசர் சொல்றாரு அவன் தானம் மட்டும் என்ன பண்ணுவானா தானம் வாங்கிட்டு போறவங்களோ வாசல் வரைக்கும் கொண்டு போயிடுவான் கொண்டு மாட்டான் இனிமேல் வழி அனுப்பு அதை விட பெருமைக்கு என்ன மறுபடியும் எப்போ வாங்க முடியுமா மறுபடியும் அடிக்கடி அப்படி இந்த மாதிரி பார்க்க முடியாது இந்திரன் பார்த்த வெம்சத்தோடு தெரிஞ்சு மனுஷன் சொல்லிடுச்சு இல்லையா அவன் புரிந்து கொண்டேன் போச்சு நான் சக்தி ஆயுதம் தரேன் இதன் மட்டும் பயன்படுத்த அர்ஜுன் மேல மட்டும் பயன்படுத்தாது மற்ற மேல வேணாலும் அவனுக்கு அவன் பார் மற்ற யார் மேல வேணாலும் பயன்படுத்தி என் பிள்ள மேல மட்டும் இதை பயன்படுத்தாது அப்படின்னு பதிலுக்கு அவன் ஒரு சக்தி ஆயுதம்னு ஒரு ஆயுத்த கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு இந்திரன் மறைந்து போகிறான் இப்படி இப்படி கண்ணன் தூது வந்து தூது மட்டும் உரிய காரியத்தை பண்ணல எப்படி எதிரிய பலஹீனப்படுத்தணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இதெல்லாம் முடிந்ததற்கு பிற்பாடு அவன் திரும்பி இங்கே போய் பாண்டவர்களிடத்தில் செய்தியை சொன்னான் அந்த செய்தியை சொன்ன அவன் திருந்துவதற்கு வழி இல்லை தொடங்குவதை வழி இல்லாமல் தீர்மானமாகி யுத்தம் தொடங்குவது அப்படின்னு தீர்மானம் இவங்க ஆள்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு பெரும் படை திரட்டி இருக்கிற அவன் ஆளெல்லாம் சேர்த்துக் கொண்டு பெரும் படை திரட்டி வச்சிருக்கிறான் இந்த இவ்வளவு பெரிய பெரிய படையும் வந்து இவர்கள் துரியோதனாதிகளுடைய பக்கத்தில் பதினோரு அக்ரோனி சேன தருமனுடைய எண்ணிக்கையை எடுத்து பாத்தீங்கன்னா துரியோதன பக்கம் தான் ஜாஸ்தி ஒருவேளை எலக்ஷன் வச்சிருந்தா துரியோதன்தான் ஜெயிச்சிருப்பான் ஸ்ட்ரெங்க் அவனுக்கு தான் ஜாஸ்தி நம்பர் அவன் நம்பர் காத்தீங்கன்னா இவன் கம்மி இவன் அஞ்சு பேர் தான் இவன் பின்னாடி தான் என்ன தெரியுதுன்னா பெரிய பெரிய கூட்டத்தை திரட்டவே முடியும் பெரிய கூட்டத்தை திரட்டா மத்திய கம்மியா இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது அதான் அன்னைக்கே சொல்றான் உலகம் என்பது உயர்ந்தோர் நேற்றே அப்படின்ட்டா என்னதான் ஒரு சொற்பொழிக்கு உயிர விட்டா கூட என்ன ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் மதுரையில் ஒரு சொற்பொழிவு பண்ண ராமாயணம் ஒரு வரலாறு தான் அது வந்து ஒரு ஏசி ஹால் அவ்ளதான் பண்ண முடியும் ஏன்னா அது அறிவுபூர்வமான சமாச்சாரம் அதுவே ஒரு சினிமாக்காரமா வந்து டான்ஸ் ஆடட்டும் ஒரு லட்சம் பேர் மருத்துவமனை தான் ஏறி உட்காந்துக்கிறான் ஏறி உட்காந்து என்ன கண்டு என்னத்த அப்ப எதுக்கு உலகம் அதிகமா சேரும்னா கூட்டம் அதிகமா ரொம்ப பெருசா சேரும் அறிவுக்கு பயன்படாத நியாயத்துக்கு ஒத்து வராத பெரும் கூட்டம் விஷயம் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று எப்பவும் எண்ணிக்கை நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்க் நல்லதுக்கு கம்மியா இருக்கும் அதனால தான் நான் அடிக்கிற என்ன வற்புறுத்துறேன் நல்லவர்கள் குறைவா இருக்கிறதால கெட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதால நல்லவர்கள் வில் பவர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் இவங்க என்ன பண்ணுவாங்களோ கதையாடு அக்கரோனி ரெண்டு பக்கம் வகுத்து நிக்கிறதுல மட்டும் ஒரு கதை வரும் ஆளையும் நாளையும் கிருஷ்ணன் ஒரு வரலாறு ஒரு அருமையான வரலாறு யுத்தம் தொடங்கறதுக்கு முன்னாடி பலி கொடுத்து தொடங்கணும் அறவான் அப்படிங்கிற நாக கன்னிகையுடைய மகன் அர்ஜுனனுக்கு நாகக்கண்ணி மூலமா பிறந்தவன் ஒரு வரலாறு பீமனுடைய மகன் ஒரு வரலாறு வரலாறு அரவானுடைய வரலாறு அந்த அரவான் அப்படிங்கிறவன் பாண்டவர் பக்கத்தில் இருக்கிறான் ஆனால பலிக்கு உரியவன் சில பேர் பலி கொடுத்தா ரொம்ப பெரிய வெற்றி இருக்கும்பாங்க அந்த பலிக்குரிய லட்சணங்கள் உடையவன் அரவான் இந்த அரவான பலி கொடுத்துட்டா ஜெய்கலாம்னு நாலு நேரமும் குறிச்சு கொடுக்கணும் யார் கொடுத்தா தெரியுமா வேலை இந்த வேலையை யார் கொடுத்தா தெரியுமா சகன தான் துரியோதனுக்கு குறிச்சு கொடுத்துட்டான் இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கு அவன் ஜோதிடத்துல வல்லவன் சகாதேவன் தர்மன் முதல்ல துரியோன முதல்ல வந்தான் நான் யுத்தத்தை ஆரம்பிக்க போறேன் நீ இந்த ஜோசியத்தை ரொம்ப கெட்டிக்காரு நான் எப்ப ஆரம்பிச்சா ஜெயிக்கலாம்னு சொல்லி நேரம் குறிச்சுக்கொடு எனக்கு நான் எப்ப யுத்த ஆரம்பிக்கலாம் நேரம் குறிச்சு கொடு நான் என்ன பண்ணி யுத்தத்தை ஆரம்பிக்கணும் டக்குன்னு சொல்லிட்டா சகாதேவன் நாலு நேரம் எல்லாம் குறிச்சான் இந்த அம்மாவாசு நீ இப்படி பலி குடுத்தா அரவான பலி குடுத்தேன்னா கண்டிப்பா உனக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்ட்டா சகாதேவன் சொன்னானே ஒழி இந்த விஷயத்தை தருமட்டியும் சொல்லல ஏன்னா அந்த காலத்து தொழில் நேர்மையு எனக்கு ஒரு வித்த தெரியும் ஒருத்தர் என் வித்தைக்கு ஒழி உறவு கடவுள் அப்புறம் நாமத்து போவோம்னா கூட இல்ல ஜோசியத்துல அவ்வளவு நேர்மையான அவ்வளவு உன்னதமான பண்பாடர்கள் அவங்க கையில அந்த கலை இருந்த காலம் அது இப்ப என்ன நான் நூறு ரூபாய் கூட கொடுத்தா ஒரு மாதிரி சொல்றேன் அப்புறம் கொடுத்தா ஒரு மாதிரி சொல்றேன் எல்லாரையும் சொல்ல சில பேர் இருக்கிறாங்க இன்னொரு பெரிய ரகசியம் சொல்லுங்க ஜோசியர்கள்ட்ட ஒரு கெட்ட குணம் என்னன்னா மனைவி ஜோசியம் பார்த்தா புருஷனை பத்தி திட்டிடுவா ஏதோ உங்க யோகத்துல வண்டி ஓடுது உங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணுமே இல்லை ஏதோ உங்க ஜாதகம் யோகமா இருக்கு பலமா இருக்கு அதனால குடும்பம் நடந்துகிட்டே இருக்கு உங்க ஜாதகம் இல்லாம வேற யாராவது வந்திருந்தா இந்நேரம் அவர் மசாந்துக்கே போயிருப்பாரு உங்க தாலி பாக்கியும் அவரை காப்பாற்றிக்கிட்டு ஆனா அதுதான் உங்களை பாடா படுத்துன்றோம் இது இருமல் தும்மல் எல்லாம் அவனால வெளியில சொல்றேன் அவன் கொண்டு போய் காட்டுவான் பாருங்க ஜாதகத்தை அப்ப அடிப்பான் பாருங்க ஒண்ணுதான் உங்களுக்கு ஒண்ணு வாசிருக்குது சுடுகாட்டுல இருந்து ஒண்ணு வந்து சேர்ந்துருக்கு நீங்க அப்படி இப்படி ஓடிக்கீடு எல்லாம் சம்பாதிக்கிறீங்க அதை ஒழிக்கிறதுக்கு நீ ஒண்ணு இருக்கு ஏதோ உங்க வீட்டுல அஞ்சு பத்து மிஞ்சுது அப்படின்னா அது உங்க ஜாதக பலம் அத பாருங்க உங்களுக்கு வாக்கு இருக்கு அது எல்லாத்தையும் ஒண்ணு இல்ல எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்குனே வந்திருக்கு ஏதோ உங்க உழைப்பு உங்களுக்கு மிச்சம் என்ன பண்ணுவீங்க நீங்க கொர காலத்தையும் ஓட்டுங்கருவா இவன் சம்சாரத்தை பாக்குற போது நம்ம ஒழிக்கிறதுக்குனே வந்துருக்கு ஒழிக்கிறதுக்குனே வந்திருக்கு ஒழிக்கிறதுக்குனே அவ சொல்லுவா ஏதோ என் பலத்தாட தான் இருக்காரு ஏன் பலத்தாட தான் நீங்க இன்னைக்கு ஒரு ரலசியம் தெரிஞ்சுங்க இனிமே எந்த ஜோசியில பாக்குறதா இருந்தாலும் சேர்ந்து போய் பாருங்க அப்பதான் அவங்க அடக்கி வாசிப்பாங்க கரெக்டா வாசிப்பாங்க அந்த கால நேர்மை தொழில் நேர்மை சகாதேவன் அம்மாவாசை நடக்குது பாண்டவர்கள் மீட்டிங் அப்பணன் பாருங்க எவ்வளவு பெரிய டிராமான் யுத்தம் எல்லாம் தொடங்க வேண்டியது ஒரு நல்லா லட்சணங்கள் எல்லாம் உடைய சிறந்த ஒருத்தர் இருக்கிறேன் என்ன வேணா பலி கொடுக்கலாம் எல்லா தகுதியும் என்ன விட்டுவிட்டா அரவானை கொடுக்கலாம் ஆனா ஏன் அரவானை கொடுக்கறது அரவான் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா அரவான் உன்னை கொடுக்க முடியாது அவங்ககிட்ட பலியாக வாக்கு கொடுத்துட்டான் அது இவளுக்கு தெரியும் இல்லையான்னு சொல்றான் அரவான நம்ம குடுக்கலாம் அரவானை கொடுக்க முடியாது அரவானுக்கு மட்டும் தெரியும் அரவான் ஒன்னால பலியாக முடியாது என்ன வேணாலும் வெட்டிக்கணும் கிருஷ்ணன் யாராவது விட்டுவாங்களா உன்ன சொன்னா கிருஷ்ணா இது என்ன அக்கிரமமா இருக்கும் விட்டு நாங்க எதுக்கு யுத்தம் நடத்தி யுத்தமே தேவையில்லை யுத்தமே இல்லாம பதவியே இல்லாம இருந்தாலும் இருப்போம் கிருஷ்ணா உன்ன வெட்ட மாட்டோம் அப்போ அரவானதான் வெட்டணும் அவனை வெட்டலாமா கேளுங்க அவன் மெதுவா இருந்துச்சான் என்ன வெட்ட முடியாது அப்படியா முதல் நாளே நாங்க வெட்டிட்டா நீ அன்னைக்கு அவனுக்கு வெட்டுப்படுறதா சொல்லி இருக்க அதுக்கு முதல் நாளை வெட்டிட்டு எனக்கு தெரியாது கட்டுப்பட்ட அம்மாவாசை அன்னைக்கு வெட்டுப்படுறதா சொல்லிருக்கேன் கூப்பிட்டான் எல்லாரையும் என்ன இப்பதான் அம்மாவாசன் அம்மாவாசைக்கு முதல் நாளே சொல்லிட்டான் இப்பதான் அம்மாவாசன் முனிவர்கள் இன்னை வரைக்கும் நமக்கு தகராறு தீபாவளி வருஷாவாசம் தகராறு அம்மாவாசை வந்துருச்சுன்றது இருக்குதுன்றான் அந்த பஞ்சாங்கப்படி அது இல்ல ஏகப்பட்ட குழப்பில் உட்காந்திருக்கோம் இது என்னைக்கும் வந்தாச்சு அப்ப யார யாராவது பெரியவங்க வாசகத்தை சொல்லி அவரோடு பண்ண முடியும் அவர்தான் கேட்க முடியும் ஒரு ஜெகத் குரு அப்படி இருக்கிற சங்கராச்சாரிய சொல்லிட்டாரா ரைட் செய்ய வேண்டியதுதான் ஒரு ஸ்தானம் இருக்கு ஆச்சாரிய ஸ்தானம் ஒண்ணு இருக்கு அவங்க சொல்லிட்டாங்க தப்போ சரியா அவங்களோட அது மாதிரி கிருஷ்ணன் தெரியும் எல்லாம் அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணுங்கன்னா அது மாட்டேங்க முடியும் இது யாருக்கு ரொம்ப அவங்கள்ட்ட பேரும் மீட் பண்ணாதான் அம்மாவாசனே பேரு ஏ நாம மீட்டே பண்ணல அப்புறம் எப்படி அமாவாசை வந்துடுச்சு அம்மாவாசனைக்கு யாரும் மீட் பண்ண மாட்டாங்க சூரியனும் சந்திரன் ஆச்சரியமா பார்த்தா என்ன நாம ரெண்டு பேரும் புற கிருஷ்ண வந்து கிருஷ்ணா கனெக்ட் பண்ணி அம்மா வராத அப்பதான் கேட்டா ஏ அமாவாசன என்னடா அது சூரியனும் சந்திரனும் சந்திச்சா இப்ப என்ன வாழுது நீங்க சந்திச்சாச்சு அப்படின்னா நாலு மாறி போச்சு அன்னைக்கு முதல் நாளே வச்சாச்சு அரவானியும் வெட்டியாச்சு அந்த நாளையும் ஆளையும் மாற்றி களப்பலிக்கு ஏற்பாடு செய்தான் அரவான் சாக்கல இந்த யுத்தத்தை பார்க்கணும்னு வேண்டினான்னு ஒரு இன்னைக்கு அரவான் பண்டிகை பெருசா கொண்டாடுவார் அது என்ன வரலான்னு கேட்டீங்கன்னா அரவானுக்கு அப்போ யாருக்கா தாலி கட்டணும் அரவான் இல்லையா அப்போது அந்த ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு அல்ல அவர்கள் எடுத்து தாலி கட்டி அந்த அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அடையாளமா அவனுக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சடங்கு உண்டாகிட்டு அரவானுக்கு தான் அவங்க வாழ்க்கப்பட்டார்கள் அரவான் பண்டிகையே மற்ற எல்லாரையும் விட அவர்கள் ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாரு அரவானுடைய பண்டிகை அந்த அரவான் குற்றயிரு கொலையுரமா அப்படியே கிடக்கிறார் அங்க இருந்து அந்த யுத்தம் முழுக்க பார்க்கும்படியாக ஏற்பாடாயி இப்படி நாளையும் ஆளையும் மாற்றி யுத்தத்தை தொடங்கணும் அந்த யுத்த கடத்த எல்லாம் அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்படி அணிவகுத்து நிற்கிற போது பகவத்கீத்தை தொடங்குகிறது கணக்கு படி பார்த்தா இன்னைக்கு கீத வரணுமே வரலையே கவலைப்படாதீங்க நாளைக்கு பகவத்கீதைய சொல்லி அப்புறம் பாக்கி இருக்கிற யுத்த பகுதியை சொல்லி நிறைவு நாள்ல தர்மத்தினுடைய வெற்றி தர்மர் பட்டாபிஷேக பகுதியை நாம் சிந்திப்பதாக இருக்கிறோம் என்று கூறி இன்றைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஷ்ண